அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்று அன்று பொருளை செலவு செய்ய மனமில்லாமல் இருகப்பிடித்து கொள்ளும் லோபத்தன்மையானது ஏனைய குற்றங்களுள் ஒன்றாக மட்டும் வைத்து எண்ணப்படுவது அன்று எல்லா குற்றங்களிலும் மேலான குற்றமாகும் குடிமக்களிடம் வரியாகப் பெற்ற செல்வத்தை அரசன் அல்லது தலைவன் தன்னுடையதாக கருதக்கூடாது பலருக்கும் முறையாக பயன்படுத்த வேண்டும் இல்லையேல் அந்த லோப குணம் அவனுக்கு வருவாயை இழக்கச் செய்து குடிமக்களின் மதிப்பையும் இழக்கும்படி செய்துவிடும் ஆதலால் லோபம் அதாவது உலோபம் எல்லா குற்றங்களிலும் எல்லா குறைபாடுகளிலும் பெரிய குறைபாடாக உபதேசிக்கிறார் திருவள்ளுவெருமான் மகாபாரதத்தில் யார் முடிவில்லாத நரகத்துக்கு போவார் என்று யக்ஷன் கேட்டபோது தர்மபுத்திரர் இப்படி பதில் சொல்லியிருக்கிறார் வித்தியமானே தனே லோபாத் தானபோக விவர்ஜிதா பஷாநாஸ்தீதி யோப்ரூயாத் சோக்ஷயம் நரகம் ரஜேத் தன்னிடத்தில் செல்வம் இருந்த அதனை தானம் செய்யாமலும் அதனை கொண்டு தர்மமான வழியில் சுகத்தை அனுபவிக்காமலும் தன்னிடத்தில் வந்து கேட்பவருக்கு கொடுக்காமலும் இருப்பவன் முடிவில்லாத நரகத்தை அடைகிறான் ஏழு எட்டு ஆகிய இரண்டு குரட்பாக்களிலும் செல்வத்தால் அறம்பொருள் இன்பங்களை பெருக்காமல் குற்றம் என்று உணர்த்தப்பட்டது பதவுரை பார்க்கலாம் பற்றுள்ளம் என்னும் பொருளை வழங்க வேண்டிய இடத்து வழங்காமலிருக்கும் பற்றுடைய மனமென்னும் இவரன்மை பொருட்பற்றாகிய குற்றம் எற்றுள்ளும் குற்றத்தன்மைகள் அனைத்திலும் ஒன்று ஒன்றாக வைத்து எண்ணப்படுவது கருதப்படுவது அன்று இல்லை குற்றங்களிலெல்லாம் மேலான குற்றமாகக் கருதப்படுவது ஆகும் பொருளை வழங்க வேண்டிய இடத்து வழங்காமல் இருக்கும் பற்றுடைய மனமென்னும் பொருட்பற்றாகிய குற்றம் குற்றத்தன்மைகள் அனைத்திலும் ஒன்றாக வைத்து கருதப்படுவதில்லை குற்றங்களிலெல்லாம் மேலான குற்றமாக கருதப்படுவதாகும் என்பது கருத்து பற்றுள்ளம் என்னும் இவரன்மை எற்றுள்ளும் எண்ணப்படுவதொன்றன்று அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்க வள்ளுவம்